அபு பக்கர் சித்தி ரதியில்லாகவும் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லு அலேஹு அவர்கள் அவர்கள் கூறிவிட்டு காலையிலும் மாலையிலும் நீ படுக்கைக்கு செல்லும் போதும் இதை கூறுவீராக என்று கூறினார்கள் அபு தாவு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்பது இரண்டு இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கூறுகிறார்கள் படைத்தவனே மறைவானவற்றையும் முன்னிலையில் உள்ளதையும் அறிந்தவனே அனைத்து பொருட்களின் இறைவனே அதன் அரசனே வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் என் உள்ளத்தின் தீங்கை விட்டும் சைத்தான் மற்றும் அவனது கூட்டாளிகளின் தீங்கை விட்டும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்